रूपेण அத்தியாவே வேர்ல அகண்டனந்திரேவார அத்தியாவே வேர்ல அகண்டானந்திரேவாரவ அவ்வளோ அகண்டானந்தம் ஏக்கம் லட்சியத்தை எல்லாம் சொல்லலாம் அகண்டானந்திரேவார உபன வேதாந்தைகினா வேதாந்தங்களால் உபநிஷத்துக்களால் பிரம்மத்துக்கு பிரமாணமாகிய நூல்களால் பிரம்ம பிரமாண போதக வாக்கியகி பிரம்ம பிரமாண போதக வாக்கியினா என்ரர்த்தம் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகின்ற உபனிஷத் நூல்களால் உபனிஷத் நூல்களால் வேதாந்தை வேதாந்தங்களால் நேரடியாக சொல்கிறது இல்லை என்ன பண்ணுகிறது இது அல்ல இது அல்ல நீக்கிறது ந தத்து ந தத்து அ தத்து வியாவிர்த்தி ரூபேன வியாவிருத்தினால் அர்த்தம் எல்லாத்தையும் நீக்குகிறது ஜாகிரதாவஸ்தை இல்லை சொப்னாவஸ்தை இல்லை சுசுக்தி அவஸ்தை இல்லை இந்த அவஸ்தைகளுக்கெல்லாம் ஆதாரமான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 அதாவது அத்தத்வியாவிறேண பாலியாதிஷபி ஜாகிரதாதிஷு தர்வாஸ்வஸ்வபி வியவ்த்தாஸ்வனுவர்த்தமான அகமித்தந்தரந்தம் சதா ஞாபகம் வச்சிக்கணும் அஹ அத்தத்வியாவிருத்தி ரூபேண நேரடியாக சொல்கிறதில்ல எல்லாத்தையும் நீக்கிட்டு எது எஞ்சி இருக்கிறதோ அபரோக்ஷானுபூதியில் படித்தோம் காரை காரணம் பசியேத் பஷாத் காரியம் விசையேத் காரணம் தோ நசேத் காரணம் தோட்சேத் அவசிஷ்டம் பது அல்ல அது அல்ல நிக்கு எதுனால வேத உபனத்துக்களால் அத்தியாவ்ணே நரிக்கப்படுகிறது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது அறியப்படுப்பொருள் அல்ல அறிபடா பொருள் அல்ல அப்படின்னா என்னர்த்தம் அறிவையும் அறியாமையையும் அறிவது எதுவோ அதுவே அப்பொருள் அப்படின்னு சொல்லி அதன் உபதேசிக்கிற முறை எப்படின்னா எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறது என் நேத்தி நேத்தி வச்சனைகி நிகமாக அவோச்சுஹூ அக லக்ஷியத்தே அவ்யயம்னா என்னர்த்தம் மாறாதது அழியாததுன்னு அர்த்தம் அகண்டம்னா என்ன அர்த்தம் பிளவுபடாதது துண்டுபடாததுன்னு அர்த்தம் எல்லாம் ஆகாசம் வாயுவை துண்டு பண்ணுறது வாயுவ அக்னி துண்டு பண்ணுறது ஆக இதெல்லாம் துண்டுபடாதது பிளவுபடாதது இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதுன்னு சொன்னோம் இல்லையா இன்னொரு பாஷையில் அகண்டம்ங்கிறது ஆனந்தம் அகண்டானந்தம்னா என்ன அர்த்தம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தமெல்லாம் ஹண்டானந்தந்தான் விஷயானந்தமெல்லாம் கண்டானந்தந்தான் மனசில் அனுபவிக்கிற ஆனந்தமெல்லாம் ஹண்டானந்தம் ஸ்வரூபானந்தம் வந்து அகண்டானந்தம் அகண்டானந்தம் ஏக்கம் அப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏக்கம் தத் பிரம்மேத்யவதாரயே இப்படி படிக்கணும் அதை வேதாந்தை னந்த அவியவே லட்சியத்தை திரம இது அவாரயேட்டி வேவண எத்து அவம் அகண்டனந்திரவாரம் எது தவதார